வணக்கம் நற்றினமாவது செய்தி சேவை பிப்ரவரி பதினாறு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாசி மாதம் நான்காம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் நாளேடுகளில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் செனட் தேர்தல் நடத்த இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது ரஜினி மக்கள் மன்றத்தின் மாநில செயலாளராக லைகா நிறுவனத்தின் தலைவராக இருந்த ராஜு மகாலிங்கம் நியமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள மேலும் ஐம்பது கடைகளை அகற்ற அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர் படிப்படியாக நூற்று கடைகளையும் முழுமையாக அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது எரிவாயு நிரப்பும் ஒப்பந்தத்திற்கான டெண்டர் முறையை மாற்றியமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் போராட்டம் தொடர்ந்து நான்காவது நாளாக நீடித்து வருகிறது சமீபத்தில் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்இ தேர்வில் தட்டச்சொற் பணிக்கு விண்ணப்பித்தவர்களில் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் என்ற தகவல் ஆச்சரியத்தை அளித்துள்ளது காவிரி தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது தேர்தல் பாதை ஆதாயத்திற்காக அரசியல்வாதிகள் சாதியை பாதுகாத்து வருவதாக நடிகர் கமலஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய செய்திகள் பஞ்சாப் நேஷனல் வங்கி மோசடியில் தொடர்புடைய நீரவ் மோடி டாவோஸ் உலக பொருளாதார மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் பங்கேற்றது குறித்து மத்திய அரசு விளக்கம் தர மார்க்சிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வலியுறுத்தியுள்ளாா் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி மொரிஷியஸ் நாட்டின் ஐம்பதாவது சுதந்திர தின விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார் திரிபுரா மாநிலம் சாரிலம் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் மார்ச் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்தார் மேகாலயா சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சார்பில் தயாரான தேர்தல் அறிக்கையை பாதுகாப்புத்துறை மந்திரி நிர்மலா சீதாராமன் நேற்று வெளியிட்டார் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தெற்கு ரயில்வேக்கு ரயில்களில் பயணிகளுக்கான முன்பதிவு இருக்கை படுக்கை குறித்த பட்டியல் ஒட்டப்படாது என ரயில்வே அறிவித்துள்ளது நர்மதா மாவட்டத்தில் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திறக்கப்படும் என குஜராத் அரசு தெரிவித்துள்ளது மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தில் இருந்து விலகுவதாக மேற்குவங்க அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் முன்னாள் மாணவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினேழு பேர் கொல்லப்பட்டனர் ஆப்கானிஸ்தானில் நடக்கும் போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறோம் என்று தலிபான்கள் தெரிவித்துள்ளனர் தென்னாப்பிரிக்க அதிபர் ஜேக்கப் ஜுமா ராஜினாமா செய்தார் இதன் மூலம் ஆப்பிரிக்க கண்டத்தின் மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக இருந்த தென்னாப்பிரிக்காவின் அதிகார சர்ச்சையும் அதனை சுற்றி மலிந்து கிடந்த ஊழல் குற்றச்சாட்டுகளும் முடிவுக்கு வந்துள்ளது இலங்கையில் சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைந்த கூட்டணி அரசு தொடர்ந்து நீடிப்பதா வேண்டாமா என்பது குறித்து முடிவெடுப்பதற்காக உயர்நிலை குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது இந்திய தேசிய கொடியுடன் புகைப்படம் எடுத்தது தொடர்பாக பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் அப்ரி விளக்கம் எந்த நாட்டு தேசிய கொடி அதற்கு உரிய மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவில் தயாராகும் ஹார்லி டேவிட்சன் மோட்டார் சைக்கிளுக்கு இந்தியாவில் 50 சதவிகிதம் இறக்குமதி வரி விதிக்கப்படுவதற்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார் வணிகச் செய்திகள் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடான வகையில் எவ்வாறு பணப்பரிமாற்றம் நடந்துள்ளது என்பது குறித்து அந்த வங்கியின் சார்பில் மற்ற வங்கிகளுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் உள்நாட்டு நிறுவனங்கள் இந்திய பங்கு சந்தையில் ரூபாய் தொண்ணூறாயிரத்தி எழுநூறு கோடியை முதலீடு செய்திருக்கின்றன பணமதிப்பு நீக்க நடவடிக்கையால் சென்ற ஆண்டில் கிராமப்புறங்களில் வாராக்கடன் அளவு அதிகரித்துள்ளதாக பின் ஸ்மால் பைனான்ஸ் பேங்கின் தலைமை செயல் அதிகாரியான ராஜீவ் யாதவ் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்தியா தென்னாப்பிரிக்கா மோதும் ஆறாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி செஞ்சுரியனில் இன்று நடக்கிறது ஐ பி எல் பதினோராவது சீசனுக்கான போட்டி அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சீசனின் முதல் போட்டியில் ஏப்ரல் ஏழாம் தேதி மும்பை அணியும் சென்னை அணியும் விளையாட உள்ளது கட்டா ஓபன் டென்னிஸ் தொடரில் டென்மார்க்கின் கரோலின் ஒஸ்னியாக்கி மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறினார் சட்டக்கல்லூரி அணிகளுக்கு இடையிலான அகில இந்திய விளையாட்டுப் போட்டிகளில் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி அணி முதன்முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஆஸ்கர் விருதுக்கு இந்த ஆண்டு பரிந்துரைக்கப்பட்ட ஹாலிவுட் திரைப்படம் லேடி பர்ட் மார்ச் இரண்டாம் தேதி இந்தியாவில் வெளியாகிறது விஜய் மில்சன் இயக்கியுள்ள கோலிசோடா ட்ரூ படத்தின் டிரெய்லரை இயக்குநர் கௌதம் வெளியிட்டார் இந்த படத்தில் இவர் முக்கியமான சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள நடிகர் ரஜினிகாந்த் திட்டமிட்டுள்ளார் சூர்யாவின் டூ டி தயாரிப்பில் உருவாகி வரும் படம் கடைக்குற்றி சிங்கம் கார்த்தி சாய் ஷா சங்கர் மற்றும் சத்யராஜ் நடிக்கின்றனா் அக்ஷய்குமார் நடித்த பேட்மேன் திரைப்படம் தமிழில் ரீமேக்கில் தனுஷ் நடித்தால் நன்றாக இருக்கும் என்று அருணாச்சலம் முருகானந்தம் தெரிவித்துள்ளார் நற்றிணையின் செய்தி சேவை ஆயிரமாவது செய்தி சேவை இத்துடன் நற்றிணையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் சமையல் குறிப்புகள் நித்தம் ஒரு முத்து நாளும் ஒரு விதை அஞ்சல் தலை செய்திகள் ஒரு நிமிட யோசனை போன்ற தரமான ஒலிக்கோப்புகளை செவிமடுக்க டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்